அவர்கள் சண்டையிடும் அவர்களில் ஒருவர் மற்றொருடம் பணிவு காட்ட வேண்டினார் மேலும் தன் கடன் விஷயத்தில் தள்ளுபடி செய்யவும் வேண்டினார் அதற்கு அவர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இதை செய்ய மாட்டேன் என்று கூறினார் அவ்விருவர்களின் அருகில் நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் இங்கே என்று கேட்டார்கள் அதற்கு அவ்விருவரில் ஒருவர் நான் தான் இறைத்துகிறவர்களே அவர் விரும்பியது அவருக்கு உண்டு அதாவது அவரது கடனில் சிலதை தள்ளுபடி செய்கிறேன் அவரிடம் மென்மையாகவும் நடந்து கொள்கிறேன் என்று கூறினார் புகாரி இரண்டு முஸ்லிம் ஒன்று ஐந்து ஐந்து ஏழு